திருச்சபையின் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சபைக்கு உதவும் சங்கம் சப்ளிமெண்ட் டு தி சர்ச் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போ சிலர் பதிமூன்றாம் அத்தியாயம் முதல் ஐந்து வசனங்களும் நாற்பத்தி முதல் நாற்பத்தி ஒன்பதாம் வசனங்களும் அந்தியோகியா பட்டணத்தில் சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட செமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனை கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கத்தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பசுத்தாவியானவர் திருவிழம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பருசுத்தாவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள் சாலமை பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் நாற்பத்தி முதல் நாற்பத்தி அடுத்த ஓய்வு கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ சொல்ல வேண்டியதா நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் இடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி வரியந்தம் ரஷ்ப்பா இருக்கும்படி உமை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்ளையேட்டுகிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று குரந்தையர் மூன்று ஏழு நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர்பாய்ச்சிக்கிறவருக்கும் பெருமை இல்லை விளையச் கடவுளுக்கே பெருமை நைதர் ஹீ ஹூ பிளான்ஸ் இஸ் எனிதி நார் ஹீ ஹூ வாட்டர்ஸ் பட் காட் கிவ்ஸ் தார் இவ்வுலகில் திருச்சபைகளும் திருப்பணி சங்கங்களும் இறைப்பணியை செய்து வருகின்றன சபைகளுக்கு திருமறையில் அங்கீகாரம் உண்டு என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் ஊழிய சங்கங்களை வேதம் அங்கீகரிக்கிறதா என்ற கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது இரு திறத்தாரும் அவ்வப்போது உட்கார்ந்து பேசி வருவதால் ஒருவரை ஒருவர் கூடுதலாக புரிந்து கொள்ள வகை ஏற்பட்டாலும் இழுபறி இல்லாமல் இல்லை தெர் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் சர்ச் லீடர்ஸ் அண்ட் பேரா சர்ச் ஆர்கனைசேஷனல் லீடர்ஸ் மிஷனரி இயக்கங்களுக்கான நாற்றங்கள் நாம் வாசித்த அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் உண்டு என்பது எனது கருத்து தூயாவியானவர் பவுலையும் பர்ணபாவையும் உள்ளூர் சபையொன்றிலிருந்து வெளியே இன்னும் பரந்த ஊழியத்திற்காக அழைத்தார் தங்களது முதல் மிஷினரி பயணம் முடிந்ததும் தங்களை அனுப்பி வைத்த சபைக்கு திரும்பி வந்து கடவுளின் செயல்களை அவர்கள் அறிக்கையிட்டனர் பதினாலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வசனங்களில் அதை வாசிக்கிறோம் ஆனால் பின் பவுலோ அவனது உடனாளிகளோ எந்த ஒரு உள்ளூர் சபை கட்டுப்பாட்டிற்குள்ளும் ஏங்கியதாக தெரியவில்லை அவர்களின் ஊழிய பாணி ஒரு மிஷினரி இயக்க பாணியாக மாறியது ஊழிய சங்கங்கள் பொதுவாக உள்ளூர் பணிக்கு மிஞ்சி பணியில் They are translocal. Para church organizational ministries are essentially translocal in nature. திருச்சபை என்றவுடன் நாம் உள்ளூர் சபையை மட்டும் நினைத்து விடக்கூடாது கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற உலகளாவிய சபையை புரிந்துகொண்டால் தான் அதாவது த யூனிவர்சல் சர்ச் கடவுளின் அரசில் ஊழியச் சங்கங்களின் இடம் நமக்கு தெளிவாகும் பல வகையான வரங்கள் மட்டுமல்ல பலவிதமான ஊழியங்களும் உண்டு ஆனால் இவற்றை எல்லாம் கடவுள் ஒருவர் ஒரு வசன பகுதி வாசிக்கிறேன் ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டு நான்கு முதல் ஆறு வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே வரங்களில் என்று சொல்லிவிட்டு ஊழியங்களில் என்று அல்ல ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே நீ எனக்கு வேண்டியில்லை என்று யாரும் யாரிடமும் சொல்ல முடியாது அதே அத்தியாயத்தின் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் திருச்சபையினர் படிக்க பைபிள் வேண்டுமானால் வேதாகம சங்கங்கள் தேவை சபை மக்களை பயிற்றுவிக்க இறையியல் கல்லூரிகள் தேவை அதுபோல உள்ளூர் சபைகளின் மூலம் சந்திக்கப்படாத தொலைவிட மக்களை சந்திக்க மிஷனரி நிறுவனங்கள் தேவை கடவுள் தமது ஞானத்தின்படி இந்த நிறுவனங்களை இந்த பேராசனைசேஷன்ஸை எழுப்பி இவ்வுலகில் தமது திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறார் பல்வேறு சபைகளில் உள்ள வரங்களை பொதுவான நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைக்கவும் சபைகளுக்கிடையே ஒருமனதை உண்டாக்கவும் சங்கங்கள் ஒரு பாலம் போல் ஒரு பொதுவான மேடையாக உதவுகின்றன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு முக்கியமான சம்பவம் கூடாரத்திற்குள்ளே நம்மோடு ஒருவன் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அவன் தீர்க்க தர்சனம் சொல்லுவதை தடுக்க வேண்டாம் என்ற மோசையை போல் பரந்த பான்மை நமக்கு இருக்க வேண்டும் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா எண்ணாகமோ பதினோராம் அத்தியாயம் 26 ஆறு முதல் இருபத்தி அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் எழுதாத் மற்றவன் பெயர் மேதாத் அவர்களும் பேர்வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எந்தாதும் ஏதாவது பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று மோசைக்கு அறிவித்தான் உடனே மோசையின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா மறுமொழியாக என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான் மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் திருக்கு தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேலே இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் இவ்வித பரந்த மனப்பான்மை கொண்டால்தான் கர்த்தருடைய மாபெரும் பணி நம்முடைய தலைமுறையிலே நிச்சயமாக முடிக்கப்படும் நெய்யூரை சேர்ந்த வேதமாணிக்கம் ஐயா அவர்கள் அருமையான ஒரு பாடலை கீர்த்தனைக்கு தந்திருக்கிறார்கள் அதை நான் வாசிக்கிறேன் காடுதனிலே அலைந்தே கிறிஸ்தேசு கர்த்தன் சேவையிலே அமர்ந்தே நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்ல ஈவு வரங்கள் எல்லாரும் கண்டடைய ஜீவ வசனம் சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம் ஜீவ வசனம் சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சிகிறவருக்கும் பெருமை இல்லை விளையச் who கடவுளுக்கே பெருமைங் பட் மகாபரிய தேவனே திருச்சபையை உருவாக்கினவரே திருச்சபையின் ஆண்டவரே திருச்சபையின் மூல கர்த்தாவே காரணரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் திருச்சபைக்கு உதவியாய் இருக்கும்படி திருச்சபைக்கு உறுதுணையா இருக்கும்படி நீர் கர்த்தாவே ஊழிய சங்கங்களையும் நீர் எழுப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் குறிப்பாக இந்தியாவிலே கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளிலே எழும்பி இருக்கிற ஏராள மிஷினரி இயக்கங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணி முயற்சிகள் பல நிறுவனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலே அதிகமாய் கவனம் செலுத்தி அதில் மற்றவர்களை விட காரியங்களை மேம்பட்டு மேன்மையாக செய்வதற்கு நீர் அவர்களுக்கு கூடுதல் கிருபைகளையும் கூடுதல் அருள்வரங்களையும் நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் யாவருக்கும் மற்றவர்கள் தேவை ஒருவர் ஒருவர் இல்லை நாங்கள் யாருமே எங்களில் தானே நிறைவுள்ளவர்கள் அல்ல எங்களுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேவை கர்த்தாவே இந்த பரந்த மனப்பான்மையை எங்களுக்கு தாரும் யோசுவாவை போல தடுத்து நிறுத்தும் என்று சொல்லாதபடி மோசையை போல அவர்களும் தீர்க்க தர்சனம் சொல்லட்டும் என்று ஊக்குவிக்கிற ஆவியை தாரும் மோசையை போன்ற தலைவர்களை கத்தாவே எங்கள் திருச்சபைகளுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் யார் குத்தினால் என்ன நெல் அரிசியானால் போதும் என்பதே எங்களுடைய பாணியா நீர் எழுப்பியுள்ள எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆனால் ஊழியங்கள் ஒன்றுக்கொன்று போட்டியிடாமல் எல்லாரும் சேர்ந்தே எக்காலம் ஊத நிறுதவி தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே